ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு அபு ஹொரேரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு சூறு ஊதப்படுவதற்கு இடைவெளி நாற்பது காலமாகும் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் இதை நான் பூரியதும் என்னிடம் அபு ஹொரேராவை நாற்பது நாட்களா என்று மக்கள் கேட்டார்கள் தெரியாது அதை மறுக்கிறேன் என்று நான் கூறினேனே நாற்பது வருடங்கள் தானே என்று கேட்டனர் மறுக்கிறேன் என்று கூறினேனே நாற்பது மாதங்கள் தானே மறுக்கிறேன் என்று கூறினேனே மரணித்துவிடும் மனிதனின் அனைத்து எலும்புகளும் அழிந்து விட முடியும் ஆனால் முதுகு தண்டை தவிர அதிலேயே புதிய படைப்பை உருவாக்கப்படும் பின்புலான் வானிலிருந்து மழையை இறக்குவான் அப்போது பூமியில் கீரை முளைப்பது போல் மனிதர்கள் அனைவரும் முளைப்பார்கள் நான்கு எட்டு ஒன்று நான்கு முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஐந்து ஐந்து